வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஓராவது செய்தி சேவை நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் இன்று இந்தியாவில் குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினத்தை சிறப்பாக கொண்டாடி மழலையர் அனைவருக்கும் நற்றினை தனது அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது தமிழக செய்திகள் கொரிய நிறுவனமான ஹூண்டாய் நிறுவனம் ஏழாயிரம் கோடி ரூபாயை தமிழகத்தில் உள்ள தனது ஸ்ரீ உற்பத்தி பிரிவில் முதலீடு செய்யப்போவதாக அறிவித்துள்ளது இந்த முதலீடு அடுத்த வருடம் ஜனவரியில் நடக்கவிருக்கும் முதலீட்டாளர் மாநாட்டில் உறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான கஜா புயல் கடலூர் ஸ்ரீஹரிகோட்டா இடையே கரையை கடக்கும் என முதலில் கணிக்கப்பட்டது அதன் பிறகு புயல் நகரும் திசையில் மாற்றம் ஏற்பட்டதால் கடலூருக்கும் பாம்பனுக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குரூப் டூ வினாத்தாளில் பெரியாரின் பெயர் தவறாக குறிப்பிட்ட விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என TNPSC என்பிஎஸ்இ அறிவித்துள்ளது பேரிடர் காலங்களில் உதவும் வகையில் நான்கு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மர அறுவை இயந்திரங்கள் ஹைட்ராலிக் மூலம் இயக்கப்படும் மர கிளைகளை நீக்கும் இயந்திரங்கள் நீர் இறைக்கும் பம்புகள் மற்றும் ஜெனரேட்டர்கள் என கூடுதலாக முன்னூற்றி நவீன இயந்திரங்களை அமைச்சர் எஸ் வேலுமணி நேற்று சென்னையின் பதினைந்து மண்டலங்களுக்கு வழங்கினார் காய்ச்சல் காரணமாக பொள்ளாச்சியில் ஒரே நாளில் நூற்றி பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் நாகையில் இருந்து மீன் பிடிக்கச் சென்ற நாற்பது மீனவர்கள் ஸ்ரீகரிகோட்டா கிருஷ்ணராஜப்பட்டினம் ராணுவ முகாமில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கஜா புயல் முன்னெச்சரிக்கை இவர்கள் ராணுவ முகாமில் தஞ்சமடைந்துள்ளனர் சேலம் சென்னை ரயிலில் ஐந்து புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் புழல் சிறையில் அடையாள அணிவகுப்பு நடத்த சிபிசிஐடிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் தெலங்கானா மாநிலத்தில் வரும் டிசம்பர் ஏழாம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான வேட்பு மனு தாக்கல் வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது ஜிசாட் இருபத்தி செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கான கவுண்டவுன் நேற்று தொடங்கியது எனினும் புயலின் திசை மாறினால் இந்த ராக்கெட் ஏவுவது ஒத்திவைக்கப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கலாம் என்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது இந்த வழக்கை தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் விசாரிக்கும் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது உலகின் மிக உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை நிறுவப்பட்ட 11 நாட்களில் ஒன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் பேரால் பார்வையிடப்பட்டுள்ளது அயல்நாட்டு செய்திகள் பாலஸ்தீனத்தின் காசா எல்லையில் இருந்து இஸ்ரேல் மீது முன்னூறு ராக்கெட்டுகள் வீசி ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக காசா எல்லையில் இஸ்ரேல் விமானம் மூலம் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது அமெரிக்காவின் முதல் இந்து எம்பி துளசி கபாட் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடக்கும் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹாலிவுட்டின் சூப்பர் ஹீரோ கதாபாத்திரங்களை உருவாக்கிய ஸ்டான்லி உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார் அவருக்கு வயது தொன்னூற்றி ஐந்து காமிக்ஸ் உலகின் பிதாமகர் என வர்ணிக்கப்பட்ட இவர் உருவாக்கிய ஹல்க் ஸ்பைடர்மேன் பண்டாஸ்டிக் போர் உள்ளிட்ட கதாபாத்திரங்கள் உலக அளவில் மிக பெரும் வரவேற்பை பெற்றவை உரிய அனுமதி இல்லாமல் அமெரிக்காவிற்குள் நுழைந்ததாக சுமார் இரண்டாயிரத்தி இந்தியர்கள் கைது செய்யப்பட்டு அந்நாட்டில் உள்ள எண்பத்தி சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய சம்முகம் பின்தங்கிய நிலையில் இருக்க விடப்பட மாட்டார்கள் என மலேசிய துணை பிரதமர் வான் அசிசா வான் இஸ்மாயில் கூறியுள்ளார் அபுதாபியில் ரோந்து செல்லும் போலீசார் அவ்வப்போது குறிப்பிட்ட சில வாகனங்களை தடுத்து நிறுத்துகின்றனர் வாகன ஓட்டிகள் என்னவோ ஏதோ அபராதம் விதிக்கப் போகிறார்களோ என்று பயந்து பார்த்தால் சாலை விதிகளை மதித்து வாகனங்களை ஓட்டுபவர்களுக்கு அந்நாட்டு காவல்துறையினர் சிறப்பு பரிசளித்து இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறார்கள் வணிகச் செய்திகள் டிவி உட்பட ஜியோமி நிறுவனத்தின் சாதனங்களுக்கு அதிரடியாக விலை உயர்த்தப்பட்டுள்ளது இருசக்கர வாகன தயாரிப்பில் முன்னணியில் உள்ள ஜப்பானின் யமஹா நிறுவனம் இந்தோனேஷியாவில் தனது பிரீகோ ஸ்கூட்டர் மாடலை அறிமுகம் செய்துள்ளது கடந்த செப்டம்பரில் நாட்டின் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது என மத்திய புள்ளியியல் துறை தகவல்களை செவிமடுக்கூட் நச்சுணை என்ற இணையதளத்தை பார்வையிடுங்க விளையாட்டுச் செய்திகள் அறுபத்தி ஓராவது குடியரசு தின மாநில அளவிலான பள்ளி தடகல விளையாட்டுப் போட்டிகள் நெய்வேலியில் உள்ள பாரதி ஸ்டேடியத்தில் மூன்று நாட்கள் நடந்தது இதில் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி பி எம் தபிதா மீட்டர் ஓட்டம் நூறு மீட்டர் தடையோட்டம் நீளம் தாண்டுதல் ட்ரிபிள் ஜம்ப் என நான்கு பிரிவுகளில் தங்கம் வென்று அசத்தினார் பிரேசில் கிராண்ட் ஃப்ரீ ஃபார்முலா ஒன்று கார் பந்தயத்தில் மெர்சிடீஸ் அணி வீரர் லூயிஸ் ஹேமில்டன் சாம்பியன் பட்டம் வென்றார் இந்தியா ஜோர்டான் இடையே நட்புறவு கால்பந்து போட்டி நவம்பர் பதினேழாம் தேதி நடக்கவுள்ளது பெண்களுக்கான T20 டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இங்கிலாந்து அணி வங்காளேஷ் அணியை வீழ்த்தியது திரைச்செய்திகள் நயன்தாரா தனது நடிப்பில் வெளியாகி கிட்டான அறம் படத்தின் இரண்டாம் பாகத்தில் நடிக்க தயாராகி வருகிறார் கோபி நயனார் இயக்கும் அறம் இரண்டு படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் துவங்க உள்ளது இரண்டாம் பாகத்தில் நயன்தாரா அரசியல்வாதியாக நடிக்க உள்ளதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என அப்படத்தின் இயக்குநர் அறிவித்துள்ளார் விஜய் நடிப்பில் வெளியான சர்க்கார் திரைப்படம் வெளியாகி ஆறு நாட்களில் உலக அளவில் கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்